நம்பர் அஞ்சு ஐயப்பா கிரேஸ் நம்பர் ஃபைவ் சபரிமலையிருந்து மூல ஐயப்பன்மார்கள் தோன்றி தட்சிணை கேட்ட சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது நானும் என் இரு மகன்களும் வேற பதினாலு பேரும் அடங்கிய ஒரு குழு வழக்கம் போல சபரிமலை யாத்திரை மேல் கொண்டோம் நான் பெரியான பெரிய பாதை கடந்து ஜானுவரி பதினாலாம் தேதி பெரியான வட்டத்தில் மகர ஜோதி விட்டு பதினைஞ்சாம் தேதி சபரிமலை ஏறி பதினெட்டாம் படி ஏறி தேங்காய் உடைத்து இருமுடியுடன் தரிசனம் முடித்து தாவளத்தில் சுமார் இரவு எட்டு மணிக்கு வந்து சேர்ந்தோம் வழக்கம் போல இருமுடியை பாதுகாப்பாக வைத்துவிட்டு அங்கே ஊருக்கு சா சாதாரணமாக கொண்டு வரக்கூடிய கேலண்டர் டைரி பூஜா சாமானங்களை இவங்களை வாங்கி கொண்டிருந்தோம் அதே சமயத்தில் மூணு ஐயப்பன்மார்கள் இருபது இருபத்தி வயசு இருக்கலாம் ஒருத்தர் கருத்த வஸ்திரம் மீது ரெண்டு பேர் சாதாரண வஸ்திரம் தரித்திருந்தார்கள் அவர்கள் நேராக என்னிடம் வந்து எங்கள் அந்த என்னிடம் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உங்களா நான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் அங்கு இப்போ கூட்டம் அலைமூடி கொண்டிருந்தது இந்த கூட்டத்தில் அவர்கள் எப்படி என்னை தெரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை எனக்கு என்னவோ அவர்களிடம் ஒன்றுமே கொடுக்க தோன்றவில்லை இந்த பாவி அவர்களை கண்டு கண்டுக்கவே இல்லை ஒரு உதவியும் செய்யவும் இல்லை நிமிடத்தில் அவர்கள் மறைந்து போனார்கள் அதன் எனக்கு ஞானம் வந்தது அடடா நல்லொரு வாய்ப்பை ஐயப்பன் கொடுத்ததை நழுவிட்டோமே என்று மிக வருந்தினேன் அன்று ராத்திரி நான் சன்னிதானத்தில் பொழுது, ஐயப்பன் என் கனவில் வந்து உனக்கு உடம்பு சரியில்லாத மனைவியை உடப்படுத்துவதற்காகத்தான் நானும் விநாயகர் பாவரும் கூடி மூணு பேராக உன்னிடம் வந்தோம் ஆனால் நீ அந்த வாய்ப்பை நழுவ விட்டாய் உன் தலை மாற்ற நினைத்தேன் ஆனால் பகவான் நினைத்தாலும் உன் உன்னது உன் தலை மாற்ற முடியாது உன் மனைவியை மனைவியின் விதியை மாற்ற முடியவில்லை என்று சொல்லி மறைந்து விட்டார் நான் மிக மிக துயரத்தில் இருந்தேன் எங்கள் குழு பதினாறாம் தேதி சபரிமலையில் காலையில் கிளம்பி பதினேழாம் தேதி காலையில் ஊர் வந்து சேர்ந்தோம் என்னுடன் நலமில்லாத மனைவியை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஹாஸ்பிட்டலில் இரவு எட்டு மணிக்கு அவள் உடல் பிறந்தது எனக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரு வாய்ப்பை நான் சரியாக பொருட்படுத்தவில்லை அதனால் என் அன்பு மனைவியை இழந்தேன் இது எனக்கு ஒரு நல்ல பாடம் சுவாமியே சரணம் ஐயப்பா